வணக்கம் செப்டம்பர் 7, 2020, இருபது நற்றினையின் பொது அறிவு நிகழ்ச்சிக்காக மயிலாடுதுறை காயத்ரி நேற்று கேட்கப்பட்ட நற்றினையின் பொது அறிவு நிகழ்ச்சிக்கான விடைகள் ஒன்று ஜம்மு காஷ்மீர் கால நிலவரத்தை ஆய்வு செய்வதற்கு எத்தனை வெளிநாட்டு தூதர்கள் அடங்கிய குழு வருகை தந்தது பதினாறு இரண்டு சர்வதேச காற்றாடி திருவிழா எங்கு நடைபெறுகிறது குஜராத் மூன்று குஜராத் மாநிலம் எந்த நாட்டிலிருந்து நீரில் கரையக்கூடிய உரங்களை இறக்குமதி செய்துள்ளது சீனா இன்றைய நற்றினையின் பொது அறிவு நிகழ்ச்சிக்கான கேள்விகள் 1. இருபத்தி மூன்றாவது தேசிய இளைஞர் திருவிழா எங்கு நடைபெற்றது 2. விங்ஸ் இந்தியா 20 எங்கு நடைபெற உள்ளது மூன்று கத்தார் ஓபன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இணை எது நன்றி மீண்டும் சந்திப்போம் நேயர்களை